ஓம் பிரபிஜா தோற்றவேத்தைக்கணமுதிரா கிருஷ்ணா கீதாஹே நம விஷய விவரத்தை நரார்ஜம் ரோப்பிய பரம் திருஷ்வாஷ்ணர் அர்ஜுனனுடைய பிரணங்கி ஸ்திரலட்ச உபதேசம் செய்ய தொடங்கி இருக்கிறார் முதல் மூன்று ஸ்லோகத்துல ஸ்தித பிரஜனுடைய லட்சணத்தை உபதேசம் பண்ணினார் ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழுல ஐம்பத்தி எட்டுல இருந்து அறுபத்தி சொல்றார் நாம குரு கிட்ட இருந்து சாஸ்திரத்தின் மூலமா படிச்ச ஆத்ம ஜானம் நம்முடைய மனசுல ஆழமா அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத உபாயமா சொல்றார் முதல் உபாயம் புலனிடக்கம் தமஹா ஆக இந்த புலனடக்கம் தான் முக்கியம்னு சொல்றார் புலனிடக்கம் இல்லேன்னு சொன்னா ஞானம் ஓட்ட குடத்துல விட்ட தண்ணீர் மாதிரி போயிடும் அது மாதிரி ஞானம் பலமா மனசுக்குள்ள பதியணும்னு சொன்னா இந்திரிய நி கிரகம் முக்கியம் அதை கொஞ்சம் அழுத்தமா சொல்றார் ஒரு ஒரு ஸ்லோகத்திலையும் இந்த ஸ்லோகத்துல சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் நிராகாரஸ்ய தேஹினகா தேஹினகனா ஜீவாத்மாவுக்கு நிராகாரஸ்ய தேஹினகனா இந்திரிய விஷயங்களை கிரகிக்காத ஆத்மா ஆத்மாவுக்கு விஷயாக நினைவர்த்தே விஷயங்கள்லாம் நீங்கி விடுகின்றன சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று சொல்லக்கூடிய சப்தஸ்பரிச ரூபரச கந்த விஷயங்கள்லாம் விலகிடுறது ஏன்னா இவன் இந்திரிய நிகிரகம் பண்றதுனால இதெல்லாம் நீங்கி போயிடுறது ஆனா மனசுக்குள்ள அந்த விஷய சுகம் அனுபவிக்கணுங்கிற அந்த ஆசை போகாது அந்த வாசனை இருக்குமா ரசவர்ஜம் பவதி ரசவர்ஜம் இத்தனை நாளா புலனின்பத்தை அனுபவிச்சதுனால மறுபடியும் மறுபடியும் புலனின்பத்தை அனுபவிக்கணுங்கிற அந்த ஆசை இருந்துட்டே இருக்கும் அதை அடக்கி வச்சா எப்ப வேணாலும் திமறிண்டு வெளியில வரலாம் ரசவர்ஜம் பவதி கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறதா சொல்றாரு அதாவது இந்திரிய நிகிரகம் ரொம்ப ரொம்ப அவசியம்ங்கிறத மனசுல பதிய வைக்கிறதுக்காக சொல்ற நீ வேதாந்தம் படிச்சிருந்தாலும் ஞானம் இருந்தாலும் ஞானத்தை பலப்படுத்திக்கணும் ஏன்னா அனுபவிச்ச விஷயத்தோட வாசனைகள் எப்பவுமே திரும்ப திரும்ப வெளியில நம்மளை இழுக்கும் ஆகினாலும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு அர்த்தம் அச ரசா அப்பி இந்த ரசமும் கூட அதாவது இந்த வாசனைன்னு அர்த்தம் விஷய சுக அனுபவிச்ச அந்த ஒரு பதிவு அதெல்லாம் என்னாகும்னா பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே அந்த பரமாத்மாவும் நானும் ஒண்ணுங்கிற அந்த ஜான பலம் ஏற்பட்டவுடன் இந்த இடத்துல ஸ்தித பிரஜன ஆன பிறகுன்னு அர்த்தம் பரதிருஷ்டின்னு சொன்ன பிரம்மதிஷ்டி பிரம்மதிஷ்டி வந்து திருடமான பிறகு திருஷ்டிம் ஞானமயீம் கிருவ் பிரம்மமயம் ஜகத் அப்படின்னு சொன்ன மாதிரி அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஜானம் பூர்ணோஸ்மிங்கிற ஜானம் பலப்பட்டுவிட்டால் அசிய ரசி நிவர்த்தே இவனுடைய இந்த மனசுல இருக்கிற விஷய சுக வாசனைகளும் நீங்கிவிடும் நிவர்த்தத்தை நன்றாக விலகி போயிடும் அர்த்தம் ஆகவே இந்திரிய நிகிரம் ரொம்ப முக்கியம் புலனடக்கம் மிக மிக அவசியம் உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை நன்கு வற்புறுத்துவதற்காக பகவான் இப்படி உபதேசம் பண்றார் அகஸ்திதிரன் ஆகணும்னா வேதாந்த சாதகன் இந்திரிய நிகிரத்தை விடாம அபியாசம் பண்ணணும் என்பது கருத்து தொடர்ந்து நாளைக்கு அடுத்த ஸ்லோகத்தை பார்ப்போம் தேஹின ரசவர்ஜம் ரசோப்பிய பரம் திருஷ்டுவா நிவர்த்தே அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹறிவோம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய